அதனால இங்கே போய் என்ன சொன்ன கவிக்கு பொருட்குற்றம் என்ன என்ன பொற்குற்றவே நீ அண்ணல் பொருட்குற்றம் என்ன தற்குற்றம் வருவதோரான் புனை மலர் சார்பாலன்றி அற்குற்ற கூடற்கு இல்லையே என்றான் ஐயா நீங்க வந்து கூந்தல் இருந்து நறியும் நீ அறியும் கேட்டிருக்க கூந்தலுக்கு ஏது மனம் என்ன மலரை அணிஞ்சிருக்குதோ மல்லிகைப்பூ அணிஞ்சிருந்தா கூந்தலும் மல்லியப்பூ மலம் இருக்கும் ரோஜா பூ வச்சிருந்தா ரோஜா பாசன இருக்கும் கேட்டார் பங்கைய முகமென் கொங்கை பதுமினி குடலோ நீங்க சொன்னது மக்கள் உலகத்துக்கு பொருந்தியா இங்க விழிப்பு வந்து இருக்கு நினைக்கிறனுக்கு சொல்றது நீ உங்க மாதிரி இருக்கிற உலகத்துக்கு சரி இந்த பெர்மாவுக்கு மனைவி இருக்காளே அவ உன்னையும் என்னையும் படைச்சாங்கிறீங்களே அந்த படைச்சவனுடைய மனைவினர் அவளுக்கு அப்படின்னாரு அப்ப சொன்ன உடனே அது எனக்கு தெரியாது தேவலோகத்துக்கு நான் போனவன் அல்ல என்று நிறுத்திருக்கலாம் இல்ல அதுதான் குற்றம் என்னை கீரை குற்றவாளி பக்கெட் வாழிங்கிறானவன் பட்டிமண்ணம் போட்டு பிரான்னு எடுக்கிறான் ஐயோ ஐயோ இது வேற கூத்து தெருக்கூத்து தெருக்கூத்து இல்லவா ஏ வேறு பெரிய குற்றவாளினா குற்றம் தீர்ப்புறது குற்றவாளி பண்றது என்ன தெரியும் குற்றம் எப்ப நம்ம எல்லைக்கு மேற்பட்டதோ ஐயா நான் மக்கள் இயல்பு இது அவ்வளவுதான் தேவர் பிரம்மன் தெரிஞ்சதை தெரிஞ்சது சொல்லலாம் இங்க அதான் குற்றமே அவங்க குற்றம் நைக்கேற குற்றம் தெரியுமில்ல நைக்கேருன்னு குற்றவாளி குற்றவாளியே மறந்துற வேண்டியது இல்ல அதனால திருக்குறளார் சொல்வர் நீங்க பட்டிமன்றத்துக்கு வரமாட்டேங்கிறீங்களே வரமாட்டேங்கிறீங்களேன்னு வந்து நான் நான்கு நான்கு ஐந்து முறை பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன் நம்ம வேலூர்லயே பேசியிருக்கோம் ஒரு தடம் நம்ம நாளைக்கு திருக்குறள சொல்லிதான் இல்ல நாகப்பட்ட நம்ம கீவா ஜெகநாதன் எதிர்கட்சி நான் வந்து பேசணும் ஒரு காலத்துல அது நாலு தடவை பேசின தூக்கி இருக்கேன் சற்று தான் பொருட்குற்றம் என்ன என்றான் இப்படி சொன்னான் உடனே அப்படி நான்முகனுடைய மனைவிக்கோ அப்படின்னாரு அங்க அதும் அனைத்தே அது அப்படித்தான் இருக்க எனக்கு ஒருத்தான் அடகோ போய் வந்து நல்லா இருக்க இதுதான் இந்த கல்லூரி நல்ல அருமையா ஹைலாம் ஏன் அவனுக்கு அது போல நீ என்ன பண்ணணும் உலகத்துல எல்லா பெண்களுக்குமான சொன்ன தெரிய ஐயா யானரி அளவையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு கூந்தல்ல மனம் இல்லைன்னு சொல்லி இருந்தீன்னா நல்ல அதுல தெரியாத வந்து தெரிஞ்சத பானம் பண்ண பெருமனுடைய மனைவிக்குன்னு கேட்ட உடனே உட்கார்ந்து அப்புறம் என்ன ஆலவாய் உடையான் தெய்வ மங்கையர் குடலோ அப்படின்னாரு ஆளவாய் உடையான் தெய்வ மங்கையர் குடலோ அப்ப எங்க அம்மாவுக்கு பணி செய்யற தெய்வ மங்கையர் குந்தலா அப்படின்னாரு அன்னதும் மந்தாரத்தின் கொங்கலர் அலைந்தனாரும் கொள்கை ஆட்சித்தினர் பெண்களுக்கு அமர்ந்து ஞான பூங்கோதை இறைவின் ஈரும் குடலும் அற்றோ நீ வழிபடுகின்ற காலத்தினாத இருக்கிற அந்த பெருமாட்டிக்கும் அதுதானா அந்த இயற்கையா கேட்டார் என்ன சொன்னோ என்ன சொன்னதை தவிர தெரியாது சொல்லாமா பிரம்மலோகத்துக்கு போயிருக்கியா தேவலோகத்துக்கு போயிருக்கியா தெரியாதுல்ல ஒரு திருக்குறள் இருக்குது தெரியாத தெரிஞ்சதா பண்ணா தெரிஞ்சதை சந்தேகத்தை வந்து என்ன குரல தெரியாத தெரிதா பண்ணினா உனக்கு தெரிஞ்சதும் சந்தேகத்து வந்துடும் என்னது இருக்குது ஞாபகத்துல தெரியாத தெரிஞ்ச மாதிரி பண்ணா தெரிஞ்சதும் தகராறு வந்துடும் சொல்லுவோம் பாருங்க எனவே இப்படி சொன்னார் பார்த்தா தருவான் கற்றை வார்த்தடைவால் நெற்றி கண்ணில் நீர் சிறிது காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உம்பரார் பதிபோல் ஆகம் முற்று நீர் கண்ணானாலும் மொழிந்தனும் பாடற் குற்றமே என்றான் உடம்பெல்லாம் நெற்றி கண்ணா காட்டினாரான் நீ உடம்பைதான் காட்டினது உலகத்தையே காட்டு நான் என்னது ஆணவத்தின் சிகரம் அல்லவா நல்லவா ஆணவத்தின் சிகரம் தெரியாது தெரிஞ்சதா பாவனை பண்ணது ஒரு பெரிய தப்பு அல்லவா நாம் வழிபடுகின்ற பெருமான் என்று சொன்ன உடனே பேசாம இருக்கணும் அதுக்கும் அதனால அதுக்கும் சரிந்தாரு சரியா இருப்பாரு சார் போடா குளத்துல தள்ள தள்ளிவிட்டார் தள்ள உடனே போய் குளத்துல தவிக்கிறார் உடல் எல்லாம் வெப்பமாக அப்படின்னு நல்ல பா நல்ல தெருக்குறங்க கல்லாத மேற்கொண்டொழுகள் கசடர வல்லதும் ஐயம் தரும் படிக்காத நம்ம படிச்சதா பாவனை பண்ணோம்னா படிச்சதும் இப்படித்தான்னு எல்லாம் நினைப்பானா நான் சொன்னேன் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம் ஏதோ கொஞ்சம் செல்பா படிச்சிருக்கா சொல்லல ஷேக் முப்பத்திரம் நாடகங்கள்னு சொன்னா ஐயா பஞ்சத்துக்கு தவிர பரம்பரையா இல்ல ஏன் டிஏல ரெண்டு நாடகம் இருந்தது அன்னைக்கு படிச்சது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இல்ல பெண்ணும் இல்ல ஆண்டனி கழியம் பெற்றவன் இன்னொரு நான் ஷேக்ஸ்பியர்களும் அத்தாரிட்டின்னு சொன்னா நீ படிச்ச திருக்குள்ளையும் சந்தேகமா போடுவோம் ஏன் அன்னைக்கு ஷேக் பியர் வச்சு வளர திருக்குள் படிச்சேங்க அதுவும் இப்படித்தான் இருக்க மாட்டிருக்கு என்று சொல்லுவான்டா படிக்காத படிச்சதா பாவனை பண்ணி இருந்தா நீ படிச்சதையும் மத்தம சந்தேகப்படுவா யாரு திருவள்ளுவர் கல்லாத மேற்கொண்டொடுகள் படிக்காத படிச்ச மாதிரி பாவனை பண்ணா கசடர வல்லதும் ஐயம் தரும் நல்ல யோகிதையா படிச்சிருக்க பாரு அதையும் கூட ஆமா சேக்ஸ்பியர்ல கழிச்சு இனிமேல் திருக்குறள் கழிக்கப்பறானு சொல்லுவாங்க திருவள்ளுவர்ல திருவள்ளுவர்ல இந்த குரல் படிக்கலயா வைக்கிறேன் படிக்கலையே எப்ப நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்டதோ அறியேன் அறியேன் பட்டிமண்டபம் தீர்ப்பு நைக்கீரன் குற்றவாளி குற்றவாளியே ஏன் கல்லாத மேற்கொண்டோடு கசர வல்லதும் ஐயம் தரும் என்றார்கள் அவன் செய்தது தவறே ஒரே நிமிஷம் அதனால உம்பர் ஆ குற்ற முற்று நீர் கண்ணானாலும் ஒழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் பார்த்தார் அப்படி ஆனால் நீ என்ன பண்ணு கேட்டாரு நான்மதி கன்னியான் முதல்வழி செந்தி பாய்ந்த வெம்மையில் பொறாது அப்படி அந்த நெற்றிகான காட்ட வெப்பம் அப்படி தாக்கிச்சானா தாங்கெல்லாம் ஒன்னே முடியல அவனுக்கு பக்கத்துல குளத்துல பொறுத்த விழுந்தான் விழுந்தான் விழுந்து இருக்கிறான் அதோட தர்மிக்கு பொருட்கள் எடுத்த பண்ண முடிஞ்சு போகுது முடிஞ்சு போகுது அப்படியானா என்ன ஆகணும் அவர் வந்து கீரனுக்கு வந்து இது பண்ணி அருள் செய்யணும் எல்லாம் மற்ற புலவரெல்லாம் வேண்ட போறாங்க பெருமானவா அவனை வந்து அழைத்து வைத்து தர்மிக்குடியும் பொற்கடி அளித்ததுங்கிற தலைப்பு தான் எங்க விழுந்தா குளத்துல போய் விழுந்தான் இப்படியாக இப்படி இப்படி வரலாறு முடியறது அநேகமா இந்த ஒரு வரலாறு தான் கதை முடியல தர்மிக்கு பொற்கடி அழித்தப்படலாம்னு தலைப்பு ஆனால் இங்க என்னது குளத்தில் விழுந்தான் என்பதோடு அதனால கீரனை கரையேற்றிய படலம் சொல்லணும் அவர் எப்படி கரையேற்றினார் என்பது அதெல்லாம் ரொம்ப சுவையான செய்தி அப்போதான் அவன் பாடுகிறான் அறக்கருணை மரக்கருணை இந்த ரெண்டும் தடுவி பாடுகிறான் இந்த அறக்கருணை மரக்கருணைங்கிறது அடிமையான தமிழ் ஆனால் இன்னைக்கு அது வர வட சொல்ல சொல்லப்பட்டோம் பதினோராம் இருக்குது கோப பிரசாதம் என்பது கோபத்தினால் செய்த காரியம் அப்புறம் பிரசாதம் அவனுடைய கருணையினால் செய்த அறக்கருணை மார்க்கண்டை போற்றி அது பிரசாதம் உதைத்தாய் போற்றி அது கோபம் இப்படி மாறி மாறி கோப பிரசாதம்னு ஒரு நூல் அப்ப பாடினாராம் பெருமானை நோக்கி பெருந்தெய்வ பாணின்னு பாதினாம் திருமண இருக்கு அவையெல்லாம் பாடிய பிறகு பெருமான் கருணை கூர்ந்து அவருக்கு அருள் செய்தார் என்றும் அதன் பிறகுதான் தருமிக்கு பாட ராஜா நீ வாங்கினது எல்லாம் ரொம்ப பொற்கூட்டம் இல்லை என்று சொல்லி சொன்னார் என்றெல்லாம் வருது இப்படியாக தருமிக்கு பொற்கொள்ளி அளித்ததை ஒரு நூறு நூத்தி எழுபது பாட்டு பாடியும் கூட ஆனால் இந்த படலத்தில் அந்த வரலாறு நிறைவு பெறாமல் அமைந்திருக்கிறதை நாம் காணுகிறோம் என்பதையும் சொல்லி இப்படி எல்லாம் திருவிழா பணத்தை நம்ம வேலூர் பெருமக்கள் ஆற்காட்டு பெருமக்கள் இப்படி எல்லாம் இருக்கிறவங்களோட சேர்ந்து படிப்பா ஆண்டவன் கருணையும் நம்முடைய குருமூர்த்தியுடைய கருணையும் இருந்தது எனவே பெருமானுக்கும் குருமூர்த்தியுடைய திருவிழிகளுக்கு வணக்கம் கூறி கீரனை கரையேற்றியப்படலாம் பாவம் ஒரு திங்களா நக்கீரர் என்ன பண்றார் குளத்துக்குள்ளேயே கிடக்கிறது சிவ சிவ பெரிய பாவம் இது நம்ம செஞ்சுட்டோம் அல்லவா அந்த பாவத்தை நக்கீரத்தையே சொல்லி மன்னிக்கப்பா அப்படின்னு சொல்லணும் இப்பொழுது கீரனை கரையேற்றப்படலாம் மாரனை போடி கண்டவன் அந்தன மைந்தனுக்கு ஆற நற்க ஒரு சிறு கடினா இருக்குது ஆசிரியர் நம்ம விட லட்ச லட்சம் மடங்கு பெரியவர் நான் அவர் காலத்து சூட போட மாட்டோம் ஆனாலும் வழக்கம் போல் அந்த இந்த முன்னுரையை ஆரம்பிக்கிறார் இதுவரைக்கும் நம்ம போனதான என்ன சொன்னோம் அந்த தர்மிக்கு பொற்கடி அளித்ததை சொன்னேன் இப்ப கீரனை கரையேற்றி இந்த பாட்டு எழுதிட்டு வந்து குற்றம் சொன்னாரு இவர் திரும்ப போய் கேட்டார் ஏப்பா ஒரு தமிழகத்து பெண்களுக்கு மட்டுமா ஆம் உலகத்து பெண்களுக்கா ஆம் நீ வணங்குகிற ஞான பூங்கோதிக்கா ஆம் பெருமானுடைய சக்தியாக இருக்கிற ஞான பூங்கோதிக்குமா அப்படினா வெப்பந்தாங்கல எங்க வந்து குளத்தில் உணர்ந்துட்டார் அதான் முடிச்சிருக்கிறோம் போனதோ இப்ப எங்க வந்து நீங்க தர்மிக்கு பொற்கொழி கொடுத்தாச்சு இல்ல என்ன பண்ணிட்டார் போற போக்கல இதுவரையிலும் நாம் தர்மிக்கு பொற்கொழி கொடுத்தது சொன்னோம் இனி கீரனை கரையேற்றி சொல்லுகிறோம் என்று ஆரம்பிச்சிருக்கார் அது அவ்வளவு சரியாக வரல வரலாம் ஏன் தர்மிக்கு பொற்கடி கொடுக்கப்படவில்லை ஆனால் கொடுப்பது நிச்சயம் வாய்மை தவிர இப்போதான் கொடுக்கப்படும் இந்த இந்த படம் தான் கொடுக்கப்படும் என்ன பண்ணிருக்கலாம்னா தர்மிக்கு பொற்கடி கொடுத்த வரலாற்றை பற்றி கொடுக்க இருந்த கொடுக்க இருந்த வரலாற்றை சிந்தித்தோம் இப்பொழுது கீரனை கரையேற்றியதும் தர்மிக்கு பொருக்கடி அடித்ததையும் சொல்லுவான் இருக்கும் ரொம்ப பெரியவர் அதனால மாறனை போடி கண்டவன் அந்த அந்த சிவாச்சாரியார் இல்ல சிவாச்சாரியாக இருக்கிற தர்மிக்கு ஆர நனக கிழி ஈந்தது அரைந்தனும் அவருக்கு பொற்கடி கொடுத்ததை சொன்னோம் என்று சொல்ற பொற்கடி இன்னும் வந்தா தப்பு இல்லை அர்த்தம் வாரா காலத்தும் நிகழும் காலத்தும் ஓராங்க நிகழும் இனிச்சற்க இறந்தவனை குறித்தல் விரைந்த பொருளை என்ன பலவர் இனி நடக்க வேண்டிய செய்தியை நடந்ததாகச் சொல்லுவது எதுன்னு கேட்டா நிச்சயம்